சமரச வேத பாடசாலை பதினொன்று ஒன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு சமரச வேத பாடசாலை இதில் வாசிக்க விரும்புகின்றவர்கள் பதினைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களாகி நல்லறிவு கடவுள் பக்தி உயிர் இரக்கம் பொது நோக்கம் திரிகரண அடக்கம் முதலிய நற்குண ஒழுக்கங்களையும் உண்மையுரைத்தல் இன்சொல்லாடல் உயிர்க்கு உபகரித்தல் முதலிய நற்செய்கை ஒழுக்கங்களையும் பெற்று துத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆகி இருத்தல் வேண்டும் இதில் வாசிக்கின்றவர்களுக்கு சில காலம் வாசித்து ஒருவாறு வாசிப்பில் பயிற்சி நேரிட்டால் அந்த பயிற்சிக்கும் அவரவர்கள் குடும்பத்திற்கும் தக்கபடி மாதந்தோறும் பொருளுதவி செய்யப்படும் காலை மாலை சுமார் ஐந்தைந்து நாழிகை வாசித்தல் வேண்டும் திருச்சிற்றம்பலம் பிரஜோற்பத்தி வருடம் தனுர்மதி இருபத்தி ஒன்பதாம் நாள் சமரச வேத பாடசாலை அறிவிப்பு முற்றிற்று